நற்றினை வானொலியோ இன்றைய தகவல் துறையை திருவாரூர் இருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை முத்துக்குமர சுவாமி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நட எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் நம் வாழ்க்கை சிறக்கும் வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாது எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய் மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திரு தடைகளை தட்டிக் விட தகத்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் மனம் நினைத்தால் மழையை கூட புரட்டலாம் இல்லை என்றால் புத்தகத்தை கூட புரட்ட முடியாது எதற்கும் சகுனம் பார்ப்பது நம் வேலையை தடை செய்துவிடும் அதனால் சின்ன சின்ன தடைகள் சிறு கஷ்டங்கள் ஏற்படும் போது சகஜமாக எதிர்நோக்க வேண்டும் அதை ஒன்றுமில்லாமல் செய்வதும் பூதாகரமாக்குவதும் நம் கைகளில்தான் உள்ளது மெதுவாக சிந்தனை செய்யுங்கள் விரைவாக செயல்படுத்துங்கள் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உயர்ந்தோர் பலரும் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவ்வாறே கலந்து தானும் வாழ்வதே ஒருவனுக்கு சிறந்த அறிவாகும் எனவே எதிலும் சிந்தித்து சரியாக முடிவு எடுப்பது மிக அவசியமாகும் ஒரு நாட்டின் அரசர் வேட்டைக்கு செல்ல தயாரானார் எதிர்பாராமல் விரலில் கத்தியால் புண்ணாக்கி கொண்டார் கையில் ஏற்பட்ட காயத்தை தன் அமைச்சரிடம் காண்பித்தார் அமைச்சர் அரசரின் காயத்தை பார்த்துவிட்டு எல்லாம் நன்மைக்கே என்று கூறினார் அமைச்சரின் இந்த பதில் அரசருக்கு திருப்தி தரவில்லை அதற்கு பதிலாக கோபமே வந்தது எனக்கு கையில் ஏற்பட்ட காயம் நன்மைக்கு என்கிறாரே அமைச்சர் என்று எரிச்சலடைந்தார் அதனால் அமைச்சரை உடன் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் அமைச்சர் சிறையில் அடைக்கப்பட்டார் அரசர் வேட்டைக்கு சென்றார் வேட்டையின் போது வழிதவறி சென்றுவிட்டார் அங்குள்ள காட்டுவாசிகள் அரசரைத்தனர் அரசரை பலிகொடுக்கவும் ஏற்பாடு செய்தனர் அதற்கான அனைத்து வேலைகளையும் மும்முரமாக காட்டுவாசிகள் செய்து கொண்டிருந்தனர் அனைத்தும் தயாரானவுடன் அரசரை வலி கொடுக்க அழைத்து வந்து நிறுத்தினர் அந்த நேரத்தில் வழி கொடுப்பவர் அரசரின் கையில் இருந்த காயத்தை பார்த்து விட்டார் காயம் பட்டவர்களை வழிகொடுக்க மாட்டார்கள் எனவே வழிகொடுக்காமல் அரசரை விட்டுவிட்டார்கள் அரசரும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்து விட்டார் அரண்மனைக்கு வந்த அரசர் அமைச்சரை விடுதலை செய்தார் அமைச்சரிடம் நடந்தவற்றை கூறினார் நீங்கள் சொன்னது சரிதான் எல்லாம் நன்மைக்கே என்ற பதில் மிக சரியான வார்த்தை எனக்கு கையில் காயம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் காட்டுவாசிகள் என்னை வழி கொடுத்திருப்பார்கள் நல்ல வேலை தப்பித்தேன் என்றார் அரசர் அரசின் கூற்றை கேட்ட அமைச்சர் மீண்டும் எல்லாம் நன்மைக்கே என்றார் இந்த எல்லாம் நன்மைக்கே எதற்கு என்ன செய்ததற்கு என்று கேட்டார் மன்னர் உங்களுடன் நானும் வந்திருந்தால் என்னை அல்லவா வழி கொடுத்திருப்பார்கள் அந்த காட்டுவாசிகள் உங்களை விட்டு என்னை பிடித்திருப்பார்கள் நல்ல வேலை நானும் தப்பித்தேன் நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததும் நன்மையாகிவிட்டது அதற்குத்தான் இந்த எல்லாம் நன்மைக்கே என்றார் அமைச்சர் அதை கேட்ட மன்னர் மிகவும் சரியாக சொன்னீர்கள் நான் கோபப்பட்டதும் நன்மையாகத்தான் முடிந்துள்ளது எல்லாவற்றிற்கும் காரண காரியங்கள் உள்ளன என்று இதன் மூலம் அறிய முடிகிறதல்லவா நான் கோபப்பட்டதால் தான் உங்களுக்கு வர இருந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றார் மன்னர் இதிலிருந்து நாம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் செல்வச்செருக்கால் தமக்கு தீமை செய்தவரை தாமும் தீமை செய்து தோல்வியடையாது தம் பொறுமையால் அவரை வென்று விடுக என்கிறார் வள்ளுவர் வள்ளுவர் வாக்கினை நல்லது நினைப்போ, நல்லது செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி